வணக்கம் நம் நட்டினை இணைய வானொலியில் பல எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்த ஒரு புதிய யுத்தியாக ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்கிறோம் அதுல நம்ம எழுத்தாளர்களை இப்ப நம்ம சந்திக்க போறோம் முதல் ஒரு எழுத்தாளரை நம்ம சந்திப்போம் அவரு எப்படி அந்த எழுத்துத்துறைக்கு வந்தாரு அவரு சாதனைகள்லாம் எழுத்துத்துறையில என்னென்ன இருக்கு அவரு சமூக சேவை எல்லாம் எப்படி பண்ணி இருக்காரு என்னென்ன விருதுகள் எல்லாம் வாங்கிருக்காரு இதெல்லாம் பத்தி நம்ம அவர்கிட்ட நேரடியா கேட்போம் வணக்கம் சார் வணக்கங்க உங்க பேரு என் பேர் வேலூர் முத்து ஆனந்த் வருஷமா எழுதிட்டு அடிப்படைய நான் வந்து இது வரைக்கும் தவிர மற்ற எல்லா படைப்பும் எழுதிருக்கேன் அதாவது என்னுடைய குறிக்கோள் என்னன்னா ஒரு நாலு வரியா இருந்தாலும் அதுல வந்து சமூகத்துக்கு தேவையான குறிப்பிடுற மாதிரி பதிவு இருக்கணும் அது ஒரு சின்ன ஜோக்கா இருந்தாலும் சரி துணுக்கா இருந்தாலும் சரி ஒரு குட்டி கதையா இருந்தாலும் சரி ஒரு டயலாக்கா இருந்தாலும் சரி எந்த ஒரு படைப்பும் வந்து அதுல வந்து எதாவது ஒரு பதிவு மக்கள் விரும்புற மாதிரி மட்டும் அவங்களுக்கு வந்து எதாவது சொல்ற மாதிரி ஒரு நல்லது சொல்ற மாதிரியோ இல்லை தவற சுட்டி காட்டுற மாதிரியோ சிரிக்க வைக்கிற அதே நேரத்துல சிந்திக்க வைக்கிற மாதிரியும் இருக்கணும்ன்றதான் என்னோட ஒவ்வொரு படைப்பும் வந்து நான் கவனம் செலுத்தி எழுதிட்டு வரேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ஜோக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும்னு நான் வந்து நானே சில நேரங்களில் நான் படிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சிந்திக்கவும் வைக்கிறேன் சிரிக்கவும் வைக்கிறேங்கிறீங்க அந்த சிந்திக்க வைக்கிறத விட சிரிக்க வைக்கிறதுங்கிறது சிலராலதான் மட்டும்தான் முடியும் அதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு பாராட்டுறேன் வச்சுல கவிதை மன்னன் கவிதை சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி கவி மன்னன் கவிச்சன்றல் இந்த மாதிரி பல விதமான பட்டங்கள் கிடைச்சிருக்கேன் ஆனா என்ன கேட்டீங்கன்னா நான் சமுதாய நோக்கோட எவ்வளவு எழுதியிருந்தாலும் அதிகமா காதல்விதைங்க பிரசரமாகறதால நிறைய பேர் வந்து காதல் இளவரசன் காதல் கவி மன்னன் இந்த மாதிரி பட்டம்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஆனா என்னுடைய நோக்கம் என்னன்னா எந்த ஒரு படைப்பு எழுதுனாலும் மனசார விரும்பி அவங்க கொடுக்குற எந்த விதமான அது நம்மளை ஊக்கவிக்கிறது மட்டும் தொடர்ந்து நம்மளை எழுத வைக்கிறது நம்ம வெற்றிக்கு அறிகுறியே வந்து மற்றவங்களுடைய பாராட்டம் வாழ்த்துருந்தாங்க அப்புறம் நீங்க எழுத்து துறையில நீங்க முழுமையா உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்க அப்படி இருக்கும் போது உங்க வீட்டுல வந்து அதுக்கு யாராரு எப்படி அம்மா அப்பா மத்தபடி எப்படி யாராரு இருக்காங்க அவங்க எல்லாம் எப்படி வந்து ஊக்கப்படுத்துறாங்க உங்களை சுத்தி நண்பர்கள் எல்லாம் எப்படி ஊக்கப்படுத்துறாங்களா வந்து முக்கியமா இந்த எழுத்து துறைக்கு இதுல முழுமையா அர்ப்பணிக்க வச்சதுக்கான ஒரு காரணம் கூட இருக்கும் அது யாரா நீங்க நினைக்கிறீங்க எனக்கு முதல் முதல்ல படிக்கிற எழுதுற பழக்கம் வந்து எங்க அப்பா கிட்டதான் வந்தது ஏன்னா அவரு வந்து ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா அரசியல் பத்திரிகை மட்டும் அல்லாது பொதுவான எல்லா பத்திரிக்கைகளையும் வந்து நிறைய வாங்குவாரு முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன்னா ஒன்பதாவது படிக்கும் முத முதல்ல ஒரு குட்டி கதை ஒண்ணு எழுதுனேன் அத பார்த்துட்டு நண்பர்கள்லாம் ரொம்ப பாராட்டினாங்க வகுப்புல அதுக்கப்புறம் தான் எனக்கு எழுதணுன்னு தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல ஆதரவு வந்து எழுதல கிடைக்கிறது யாருன்னா நண்பர்கள் மூலமாக தான் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு அப்பெல்லாம் கைபேசி தொலைபேசி எல்லாம் வரத்துக்கு முன்னாடியான காலத்தில் கடிதங்கள் மூலமாக தான் நாங்கள் எல்லாத்தையுமே பரிமாறிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ்நாட்டில் எந்த மூலையிலருந்து எந்த பத்திரிகையில் பார்த்தாலும் அது வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள வாழ்த்தி பாராட்டி எங்களுக்கு கடிதம் வந்துடும் அதே மாதிரி நாங்களும் எந்த படைப்பையும் யாரோ எடுத்து பார்த்தாலும் கடிதம் மூலமா பாராட்டிக்குவோம் இவ்வளவு வருஷ காலம் பொறுத்தவங்க அந்த கடிதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்பவும் பசுமையா நினைவில் இருக்கு ஆக எனக்கு பாராட்டு குடும்பத்தின் மூலமாவது அவ்வப்போது கிடைச்சாலும் என்னை உற்சாகப்படுத்தி எழுது தொடர்ந்து எழுத வைக்கிறதுக்கும் வெற்றிக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பவுமே நண்பர்களை தான் சொல்லுவேன் அந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லாத இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் வெளிநாடுகளில் கூட நம்ம நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க காரணம் என்னென்னா இப்போ சமீபத்திய ஊடக முன்னேற்றம் தான் அந்த எழுத்து வந்து நம்ம தமிழர்கள் எப்படி உலகம் முழுக்க இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த எழுத்துனுடைய பாராட்டாத எழுத்தாளர்கள் கவிஞர்களெல்லாம் அது வெற்றி பாராட்டு கிடைக்காத ஊர்களும் இல்லை அந்த மாதிரி உலகத்தில் எல்லா நாட்டிலும் தான் எனக்கு பாராட்டு அந்த வாழ்த்துறை எப்பயுமே வந்து இப்போ நான் எழுதி நண்பர்கள் தான் சொல்வ சரி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது எழுத்து துறை இல்லாம வேற ஏதாவது நீங்க வந்து சாதனைகள் பண்ணி இருக்கீங்களா நான் வந்து பள்ளி வகுப்பு முடிஞ்ச கொஞ்ச காலத்துல இருந்து ரத்த தானம் பண்ண ஆரம்பிச்சேன் முத முதல் ரத்த தானம் பண்ண அறிக்கும் போது அப்போ வந்து உதவும் உள்ளங்கள்ன்ற அமைப்பு மூலமாக தான் நான் பண்ணேன் அதுக்கு முன்னாடி இந்த நற்பணி எல்லாம் வந்து செய்யணுன்ற வந்து வேலூர்ல ஒரு அமைப்பு இருக்கு உதவும் உள்ளங்கள் அந்த அமைப்பு மூலமா நான் வந்து ரத்தம் குடுக்க ஆரம்பித்த பிறகு அப்பவே என்னுடைய உடலை வந்து தானமாக எழுதி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய குரூப் வந்து ஓ பாசிட்டிவ் குரூப் யாருக்கு வேணா ரத்தம் கொடுக்கலாம்ன்றதால என்னுடைய போன் நம்பரையும் முகவரியும் எப்பவுமே கொடுத்து வச்சிருக்கான் ஆகையினால என்னை வந்து எந்த நேரத்துல வந்து யாருக்காக ரத்தம் வேண்டி கூப்பிட்டாலும் நான் போய் கொடுப்பேன் இது வரைக்கும் நான் வந்து நாப்பது முறைக்கு மேல வந்து ரத்தம் நிறைய கொடுத்துருக்கேன் சில நேரத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை கூட ரத்தம் கொடுத்துருக்கேன் நான் அதனால வந்து என்ன என்னால் இயன்ற அளவுக்கு நான் ஆரோக்கியமாக வர மற்றவங்களுக்கு உதவு அது எந்த வகையில் இருந்தாலும் சரி எழுத்துத் துறையில் மட்டும் இல்லாது நம்ம எதையும் சொல்லக்கூடாது சொல்றது செய்யலாம் ஆகையினால வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு சிறு உதவியிலேருந்து பெரிய உதவி வரைக்கும் நான் வந்து நிறைய பேருக்கு செய்துட்டு வரேன் என் வாழ்நாள் குறிக்கவளும் அதுதான் என்னுடைய சாதனையாவோ பெருமையாகவும் அதைத்தான் நான் நினைக்கிறேன் என்னோட ஐந்து பேரு நான் தான் மூத்த மகன் என்னோட தம்பி வந்து ராணுவ துறையில கர்னால இருக்காரு அதுக்கடுத்த தங்கச்சி வந்து அவங்க வந்து என்ஜினியருங் முடிச்சிட்டு அவங்க சென்னையில ஒரு க கல்லூரியில விரிவுகளெல்லாம் இருந்துகிட்டு மேற்கொண்டு படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த தம்பி வந்து பெங்களூர்ல ஒரு தொழில்நுட்ப துறையில தனியா அலுவலகம் வச்சுட்டு அவரு அமெரிக்க பாரின் கொலாபரேஷன் வந்து டச்சு வச்சுக்கிட்டு ஒரு அவரு கீழே வந்து ஒரு நானூறு பேர் பணிபுரியாங்க அவர் இருக்காரு அப்புறம் ஒரு தங்கை வந்து இன்ஜினியர் அவங்க வந்து இறந்துட்டாங்க கடைசி தம்பி தான் வந்து இன்ஜினியரா இதுல இருக்காரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னா எங்க அப்பா மூலமா இவ்வளவு நாங்க அங்கங்க செயல்பட்டா கூட நாங்க எல்லாருமே வந்து தமிழ் மேல வந்து தீராத பற்று கொண்டவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பா மூலமா எங்க எல்லாருக்குமே வந்து தலைவருங்க தான் பேர் வச்சாங்க என்னுடைய பேர் வந்து முத்து ஆனந்த முத்தையன் அந்த முத்தையன்ற பேரு மல மூ வரதராசனர் அவருடைய மலர் வீழி நாவல் இருந்து அந்த கதாநாயகன் பேரு அந்த தமிழ் பேரு அடுத்ததான் என் தம்பி பேர் வந்து பேரறிஞர் அண்ணாதர் அவர்கள் வச்ச பேர் வந்து மதிய அழகன் அடுத்ததான் வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல படைவீடுன்னு ஒரு கோயில் இருக்கு அது என்னுடைய தாய் பிறந்த ஊரு அந்த கோயிலுடைய அம்மன் பேர் வந்து ரேணுகா அதை வந்து என் பெரிய தங்கைக்கு ரேணுகான் பெயர் சொல்லிட்டாங்க அடுத்த தங்கைக்கு வந்து ஈவேரா பெரியார் வேலூருக்கு வந்திருந்தார் மருத்துவமனைக்கு அப்போ இரண்டாவது தங்கைக்கு அன்புமணின்னு பேர் வச்சாரு அதே போல கடைசி தம்பிக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மதிவானு பேர் வச்சாரு அதனால தமிழ் மீது தீராதல்ல பற்று உள்ள எங்க குடும்பத்தால என்னுடைய இந்த உயர்நிலை காரணம் என்னுடைய அப்பா அம்மா தான் முதல்ல சொல்லுவான் ஆகக்கூடி மிக்க மகிழ்சி இவ நேரம் உங்க பணிகளுக்கு இடையே நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி மிக அற்புதமா உங்கள் எழுத்து பணி மற்றும் உங்களோட குடும்பத்தை பத்தியும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிகிறது நம் நற்றினை வானொலி குழுமம் மேலும் மேலும் நீங்கள் நிறைய எழுத்துல சிறப்படைய வாழ்த்துக்கள் எனக்கு இப்படி ஒரு மிகுந்த வாய்ப்பு அளித்த என்னுடைய பேட்டி அளித்த மேடம் பத்மாவதி கிருஷ்ணசாமி மேடம் அவர்களுக்கும் நற்றிலை வானொலி நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கையில் மிகவும் பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம்